அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் நல்ல விஷயங்களை நாடி இனிமையாக பேசுவோமே ஆனால் பாவங்கள்லாம் நீங்கும் அல்லவை தேய அறம் பெருகும் புண்ணியங்கள்லாம் கூடும் என்பது விஷயம் ஒருத்தன் பிறருக்கு நல்ல நன்மையை தரக்கூடிய சொற்களை நன்றாக ஆராய்ச்சி பண்ணி அதை உணர்ந்து சொல்கிற போது இனிமையாக அதை சொல்லுவானே ஆனால் அவன் அதற்கு முன்பு செய்த தவறுகள் தீமைகளெல்லாம் குறைந்து குறைந்து அவன் செய்யக்கூடிய நல்ல காரியங்களும் அவனுக்கு நல்ல புகழும் மேலும் மேலும் வளரும் என்பது பொழிப்புரை நாம் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் செயல்களெல்லாம் நல்ல செயல் தீய செயல் என்ற ரெண்டு வகைக்குள்ளே அடங்கும் பொதுவாக எல்லாருக்கும் எது துன்பத்தை தருகிறதோ அது தீய செயல் என்றும் எல்லோருக்கும் நன்மையை தருகிறதோ அது நல்ல செயல் என்றும் சொல்கிறது வழக்கம் இருந்தாலும் அறநூல்கள் சொன்னபடி செய்யக்கூடிய செயல்கள் தான் எதை செய்ய வேண்டும் யார் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை வரையறுத்திருக்கிறதோ அதுதான் நல்ல செயல் அறநூல்கள் இந்த செயல்களை யார் எந்த இடத்தில் எப்படி செய்யக்கூடாது என்று வரையறுத்திருக்கிறதோ அதுதான் தீய செயல் ஏனென்றால் இந்த நல்ல செயல் தீய செயல் என்பதை அறிவது சற்று கடினமாகத்தான் தோன்றும் சில சூழ்நிலைகளில் ஆனால் பொதுவாக நமக்கு தெரியும் அதைத்தான் சாஸ்திரம் புண்ணியகர்மா பாபகர்மா என்று சொல்கிறது பாவச்செயல் புண்ணிய செயல் என்று அறச் செயல் அதற்கு மாறான மறச்செயல் ஒருத்தன் தெரியாமல் அறியாமையினால் பல தவறுகளை செஞ்சுருக்கலாம் ஆனால் அவன் மனது திருந்தி நல்ல சொற்களையும் நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் அடைவதற்கு வளர்ப்பதற்கு முற்படுவானால் அதுவரை செய்த தீமைகள் அவனுடைய இனிமையான சொல்லோட அளவுக்கும் செயலுக்கும் ஏற்ப குறைஞ்சு கடைசியில் நல்லவனாகவே ஆகிவிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தீய சொற்களை தொடர்ந்து பேசுவதை விட்டுட்டு நல்ல சொற்களை பேசுகிற காரணத்தினாலேயே தீமை குறைஞ்சு நன்மை பெருகும் அப்படிங்கிற கருத்தும் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக எண்ணங்களுக்கும் செயலுக்கும் நடுவே இருப்பது பேச்சு ஆகவே பேச்சு அறம் பெருகுவதற்கு காரணம் அது இனிமையான சொற்களை பேசுவது அறத்தை நன்றாகவே பெருக்கும் ஆகவே அறத்தை உண்டு பண்ணுகின்ற நல்ல சொற்களை இனிமையாக பேச வேண்டும் என்பது கருத்து அறம் அல்லவை தேயன்னு சொல்கிறது அது தேஞ்சு போயிடும்னு அர்த்தம் ஆக புண்ணியம் வளர வளர பாவம் தேஞ்சு போயிடும் அதுக்கு இருக்கிறதுக்கு இடமே இருக்காது நாளடியார் ஐம்பத்தோராவது பாடல் சொல்கிறது விளக்கு புக இருள் மாய்ந்தாங்கு ஒருவன் தவத்தின் முன் நில்லாதாம் பாவம் ஆகவே இனியவை கூறதுனால மறுமை பயன் சொல்லப்பட்டது என்று உரையாசிரியர் விளக்கம் சொல்லியிருக்கிறார் அல்லவை அப்படின்னு சொன்னால் அறம் அல்லாதவை பாவங்கள்னு அர்த்தம் நன்மையான அறத்துக்கு நேர்மாறானவை ஆகையினால் அறம் அல்லவைங்கிற அண்மையால் அதை குறிப்பிட்டு சொன்னார் நல்லது இன்பத்தை அருளும் அல்லவை துன்பத்தை விளைவிக்கும் அதாவது புண்ணியம் சுகத்தை கொடுக்கும் பாவம் துக்கத்தை கொடுக்கும் மனிதன் சுகமாக இருக்கிறதுக்கு காரணம் பண்ணுற புண்ணியம் என்று சொல்லப்படுகிற அறத்தினால் நாடி அப்படிங்கிற சொல்லுக்கு நன்கு ஆராய்ந்துன்னு அர்த்தம் எப்போவுமே எது தர்மம் நியாயம் அப்படின்னு தெரிஞ்சு இனிமையாக பேசினோமே ஆனால் பாவங்கள்லாம் நன்றாக குறைந்து போய்விடும் புண்ணியங்கள் அதிகரிக்கும் என்பது தான் திரும்ப திரும்ப உணர்த்தப்பட வேண்டியதாக இருக்கிறது சச்சனித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் ச பாஷத்தே உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியத்தே வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் முதல் அத்தியாயத்தில் பத்தாவது ஸ்லோகம் இது ஸ்ரீராமர் யாண்டும் அமைதியான தெளிந்த மனமுடையவராய் மென்மையாக பேசுகிறவர் தன்னிடம் குரல் உயர்த்தி கடுமையாக பிறர் பேசினாலும் அவர்கள்ட்ட கடுமையாக பேசாதவர் ஆகவே அவர் அறம் வளர்த்த நம்பி என்று போற்றப்படுகிறார் மனுநீதி உபதேசிக்கிறது உண்மை பேசு இனிமையாக பேசு உண்மையாயினும் நலம் தராதவற்றை பேசாதே என்று உபதேசித்திருக்கிறது இனி பதவுரையை பார்க்கலாம் நல்லவை பிறருக்கும் தனக்கும் நன்மை தரும் சொற்களை நாடி ஆராய்ந்து அறிந்து இனிய அதனை அன்புடன் இனிமையாக சொலின் ஒருவன் சொல்லுவானே ஆனால் அவனுக்கு அல்லவை பாவங்கள் தேய குறைந்து அறம் புண்ணியம் பெருகும் அதிகமாகும் பிறருக்கும் தனக்கும் நன்மையை தரும் சொற்களை ஆராய்ந்து அறிந்து அதனை அன்புடன் இனிமையாக ஒருவன் சொல்லுவானே ஆனால் அவனுக்கு பாவங்களெல்லாம் குறைந்து புண்ணியம் அதிகமாகி இன்பத்தை பெறுவான் என்பது கருத்து மனமார்ந்தளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு